விரா மீஸம் நே மாசீ அனேரான் சந்தா ஹாமி SATYAM AVATU AVATU ஷாமி OM SHANTI SHANTI SHANTI HI ARIHI OM ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஹீவோ இப்படி திருப்பி இந்த பக்கம் விளக்கு இருக்கு இந்த பக்கம் திருப்பி ஆ போற தூஷிணா கரேணு சன்னன்வா அவேத்தமே ஜனிமா சயிசிஹீ அரட்ச பேஜ் நம்பர் ஃபாட்டி சயனோஜீமி கவனோ வாமேவா சரீரபேர்வ உமுஷ்மின்சுலோகே சர்வன் காமான் ஆகவ அமருத அமபவ அமருதமபமபத் அமருதமபாஸ்தர் சோ இந்த உபன பியூட்டிஃபுல்லா முடிக்கிறது செகண்ட் அத்தியாயத்தை கிரமமா இருக்கிறது எவ்ரிதிங் கிரமமா இருக்கிறது ஓகே சோ இந்த ஏவம் பித்வான் இந்த ஞானத்தை இந்த பாமதேவர் அடைஞ்சாரு எப்படி அடைஞ்சாரு இந்த ஆவசதா அந்த ஜன்மகா திரு திரய ஆவசதகா திரய ஜன்மகா அதெல்லாம் வந்து சம்சார வந்து இந்த சரீரத்துக்கு தான் அயந்த ஆத்ம சைத்தன் பிரக்ஞானம் எனக்கு இந்த இது கிடையாது அப்படி சொல்லி அவர் வந்து அந்த சிறையிலிருந்து எப்படிப்பட்ட பருந்து மாதிரி பறந்து வந்தார் பருந்து மாதிரி பறந்து சிறகடிச்சு வெளியில வந்தார் அதுவும் எங்க அவரு அந்த உபதேசம் அவருக்கு கிடைச்சது கர்ப்ப பையிலே அவருக்கு கிடைச்சது பிரகலாதன் மாதிரி சோ அவருக்கு வந்து அந்த ஞானத்தை கிடைச்சு கொடுத்து கர்ப்பையிலே சயானா சோ வாம தேவஹா ரிஷி உக்தகா அப்படி அப்ப ஏவம் வித்வான் ஏவம் மீன்ஸ் உபரியுக்த பிரகாரேன பூர்வ மந்திரோக்த பிரகாரேன வித்வான் முன்னாடி சொன்ன மந்திரத்து பிரகாரம் எவன் ஞானத்தை அடைந்தானோ அந்த ஞானத்தை அடைந்த மாபதேவர் மாத்திரம் இல்ல இங்க இருக்கிற கலியுகத்தில் இருக்கிற மகிழா புருஷா கூட எனி பர்சன்ஸ் இந்த ஞானத்தை அடைஞ்சுட்டான் அவனுக்கு மோட்சம் கிட்டும் ஓகே அப்போ சோ முன் சொன்ன மந்திரம் என்ன ஞானம் அது தேவானாம் ஏவ ஏவ ஜன்ம காரியக்கரண சங்காத்தானாம் ஏவ ஜென்ம மம ஜன்ம நாஸ்தி இந்த ஜன்மம் சரீரத்துல இருந்து எல்லாத்திலையும் இருக்கிற கத பிரம்மாதி வரைக்கும் யாரெல்லாம் யாருக்கு ஜென்மா இருக்கிறது சரீரத்துக்கு ஜென்மா இருக்கிறது எனக்கு ஜென்மா கிடையாது சங்காஸ்தானம் ஏவ ஜென்ம மம ஜென்ம நாஸ்தி எனக்கு ஜென்மம் கிடையாது எல்லாம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் இப்படி அறிந்து கொள்பவன் எவனோ இதி வித்வான் தேகம் விிரித்த ஆமானம் விவான் இந்த ஆத்மா எனது இல்லை அப்படின்னு புரிந்து கொள்பவன் இந்த ஆத்மா அபிமானத்தை விட்டவன் ஞானி சில வேர்ட்ஸ் எல்லாம் பலது புரியலன்னா கூட சிலது புரிஞ்சுக்கணும் அதுல ஒண்ணு வந்து இந்த சரீர அபிமானம் போயிடுதா இல்லையா நான் வந்து இவ்வளவு வருஷமா வந்து இருக்கேன இத்தனை உபநிஷத்தெல்லாம் கேட்டுட்டேன்னு ஓகே எனக்கு சரீர அபிமானம் போச்சா இல்லையா இந்த சரீர அபிமானம் அந்த கான்செப்ட் இருக்க அந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் சரீர எது சரீர அபிமானம் அந்த பற்று என்னது அதை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த சரீர பற்று கலையிறது அதை கஷ்டம் அதை கலைஞ்சுதான்னு செக் பண்றது அதை கஷ்டம் சும்மா பார்க்கறதுக்கு எனக்கு சரீர பற்று அபிமானம் போயிட்டு தான் இல்லையா இதை வந்து என்கொயரி பண்றதே கஷ்டம் என்கொயரி தானே போகாம இருக்கட்டும் போகட்டும் டோன்ட் பாதர் ஓகே போச்சா இல்லையான்னு என்கொயரி பண்றதுக்கே கொஞ்சம் அறிவு வேணும் எனக்கு சரீர அபிமானம் இருக்கா இல்லையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நாலேஜ் கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படுறது புரியுதா அதனால இப்ப வந்து அது போச்சா இல்லையா இருக்கா இல்லையான்றத தெரியவே இல்லைங்க அப்படின்னா டோன்ட் பாதர் இன்னும் கொஞ்ச நாள் கட்சி சரீர அபிமானம்னா இந்த வார்த்தை என்ன சொன்னாரு அது இன்னும் ரெண்டு மூணு முப்பத்தி நிமிஷத்துல கிளாஸ் ரெண்டு மூணு வருஷத்துல தெரிஞ்சிடும் டோன்ட் பாத்தம் சோ ஒரு விஷயம் மாத்திரம் தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம் இன்னுமோ தொடர்ந்து ஏதோ சொல்லிட்டே இருக்காரு என்னமோ சொல்லிட்டு இந்த சரீர அபிமானம் போனோம் சரீர அபிமானம் போனோம் அப்படின்னு நீங்க மத்தவங்க மத்தவங்க மேல இருக்க அபிமானம் எல்லாம் போகவேண்டாம் சரீர அபிமானம் போனா போறோம் புரியுடுதா இப்ப நான் சொன்னதே புரிஞ்சதுனால பெரிய விஷயம் ஓகே தேகம் விிக ஆத்மானம் வந்து சொற்க விளையாட்டுது ஓ பதம் பதார்த்தம் பதம் பதார்த்தம் மோக்ஷம் ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சாலே மோக்ஷம் பியூட்டிஃபுல் அப்போ இதனுடைய இவ்வளவு தேகம் விதிரித்த ஆத்மானம் வித்வான் இந்த செகண்ட்ல திருப்பி பலனை சொல்லி முடிக்கிறது என்ன சொல்லி முடிக்கிறது சர்வான் காமான் ஆப்தவா சர்வான் காமான் ஆப்தவான் இவனுக்கு என்ன எல்லா விதமான காமமும் ஆசையும் நிறைவேறிவிடும் அப்படி சொல்றேலாம் ஓஹோ நான் இந்த மாம்பலத்தில் ரெண்டு பிளாட் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த சரவணா ஸ்டோர்ல வந்து நிறைய ஐட்டம் வச்சிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் ஒரு பை கார் வாங்கணும்னு சில ஒரு பத்து இருபது ஐட்டம் தான் வச்சிருக்கேன் அந்த ஆசெல்லாம் நினைக்கிறேன் எல்லா விதமான ஆசையும் நிறைவேறும் காமியத்தை ஓகே காமியத்தை விஷயாக ஓகே நம்மிடம் உள்ள அபூர்ணத்துவம் நீங்கும் Desire means அபூர்ணத்துவம் அபூர்ணத்வம் இஸ் ஈக்குவல் டு ஆசா ஓகே நிறைவேறாதது எதுவோ அதுக்கு பேரு ஆசை அதனால தான் அதை நிறைவேற்றுவதற்காக முயற்சி பண்ணுகிறோம் ஓகே ஓகே ஆசை என்பது ஒன்னை விரும்புகிறேன் ஓகே அதுதான் ஆசை ஏன்னா அது என்னிடம் இல்லை அதனால விரும்புகிறேன் இப்ப என்கிட்ட இல்லை அது அடையணும் அதுக்காக விரும்புறது இது அப்படின்னா என்கிட்ட இல்லாதது எது அது அபூர்ணம் அந்த அபூர்ணம் தான் டிசையர் ஓகே அப்ப பலன் என்ன சர்வகாமா எல்லா ஆசையும் நிறைவேறும் ஆத்ம ஜானத்தினால எல்லா ஆசையும் நிறைவேறும் ஓகே இதைத்தரியத்திலையும் சொல்றப்பட்டிருக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ குகாயாம் பரமேவியோ மன்சோ ஸ்ணு சர்வான் காமான் சக ஓகே சர்வான் காமான் சக எல்லாம் நிறைவேறிடும் உப்பு நிஷத்துக்கு மேல உப்புநிஷம் சொல்றது இந்த ஞானம் வந்துருதுன்னா உனக்கு சர்வ ஆசையும் கம்ப்ளீட்டா ஆயிடும் ஓகே இந்த விளம்பரத்துல என்ன சொல்லுவான் சொல்லுவான் நீ கிட்ட இந்த பொருள் வாங்கினா உனக்கு இந்த மருந்து சாப்பிட்டேன்னா இருபது கிலோ ரெட் ரெடாக்ஷன்ஸ் ஓகே அப்படி சொல்லுவான் அந்த மாதிரி இந்த ரிக்வேதம் கடைசியா என்ன முடிக்கிறது ரிக்வேதம் முடியறது சர்வான் காமான் சக அஷ்ணு தேக்வேதம் என்ன முடியறது உன்னுடைய சர்வ காமமும் அச்சீவ் பண்ணுவாய் எல்லா ஆசைகளும் பூர்த்தி ஆகும் அப்படின்ற புரிந்தது ஓகே நமக்கு வந்து நிறைய நமக்கு நிறைய ஆசை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நிறைய அபூர்ணத்த நம்ம கிட்ட இது இருக்கிறது ஒண்டை விட்டுன்னு வச்சுக்கோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சோம்னா பாடா பெயிண்ட் கொஞ்சம் மாத்தினு நல்லா இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இந்த பிளோர் வந்து போர் அடிக்கிறது ஓகே அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணும் அப்புறம் ஃப்ளோர் மாத்தினா கிரைனைட்டு போட்டா என்ன எப்படியா மனுஷனுக்கு கண்டு நிமிஷா ஓகே அப்போ இத வந்து ஒண்ணு பூர்த்தி பண்ணா பூர்த்தி ஆகிறது அப்பூர்த்தி இன்னொன்னு பூர்த்தியே ஆக மாற்று ஆக மாற்றதுவம் அனுபவதி இது தெரிஞ்சாதான் அது ஆகும் அமிர்த சம்பவத்தை அமிர்த சம்பவதி அமிர்தம் இருக்க பூர்ணத்தம் மோக்ஷம் அடைஞ்சி அவன் பூர்ணத்தம் அடைகிறான் எப்படின்னா அவன் திருப்தி என்றதுனால பூர்ணத்தம் அடையறான் பூர்த்தி அடைகிறான் என்னன்னா புரிஞ்சுக்கோங்க உனக்கு கிடைக்கிறதெல்லாம் சப்ளை பண்ணிட்டே இருக்கும் இங்க உபநிஷத்து படிச்சுட்டு இல்லையோ ஆய் போனதுமே டக்கு டக்க டக்கூ எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் ஆனா இவனுக்கு என்ன ஆகும்மெண்ட் திருப்தியோகம் முக்தோகம் துஷ்டோகம் ஓகே அதனால எனக்கு போரும் சமாப்தி அதனால இருக்கிறது இப்ப வந்து இப்ப ஸ்வீட் கொடுக்கணும்னு வச்சுக்கோ நீ உங்களுடைய மெச்சூரிட்டி என்ன இந்த பால் தரட்டு இருக்க வீட்டுல வந்து ரெண்டு குழந்தை இருந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு காலத்தை நம்ம விரும்பி வேண்டி அடிய பிடிச்சு நாலு தடவை வாங்கி சாப்பிடுற ஆளு அதுவே அம்மா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு ஓகே அங்க நிறைவேறாத ஆசை இல்ல அபூர்ணம் கிடையாது போறோம் சாப்பிட்டது போறோம் இனி குழந்தை கொடுப்போம் அப்படி சொல்றோம் இல்லையா இது இதுக்கு பேரு திருப்தி இந்த திருப்தினால தான் பூர்ணத்தம் அடைய முடியும் தான் அதெல்லாம் இது பண்ணி பண்ணி பண்ணி வாங்கி வாங்கி வாங்கினா அதிருப்தி இன்கிரீஸ் ஆகும் ஓகே அதனால அதிருப்தி அபூர்ணத்துவம் திருப்தி பூர்ணத்துவம் திருப்தினா அந்த விஷயத்தை பத்தி புரிஞ்சுண்டு போதும் அப்படி நினைச்சுக்கிறது அந்த விதத்துல ஏன்னா அயந்த பூர்ண ஆத்மா அயந்த பூர்ணன் நாட் அபூர்ணன் அந்த ஞானத்தினாலையும் அவன் வந்து பூர்ணம் ஆயிடுகிறான் அதனால இந்த அமிர்த சம்பவ சம்பவத்தி அமிர்த சம்பவத்தினா இந்த அத்தியாயம் பரிசமாப்திஹி அப்படின்னு அர்த்தம் பல அவதாரணார்த்தம் ஆக ரெண்டு ஸ்டெப்ஸ்ல இது சொல்லி இது முடிக்கிறது யதாஸ்தானம் கர்ப்பிணியா ஓகே ஒரு வீட்டில் ஒரு சாது பண்ண இந்த இது பசங்களை மறக்குவாங்க சில வீட்டுல கப்ட் அப்படியாரு அது யாரோ வீட்டுல வந்த கெஸ்ட் போயிட்டாங்க உடனே ரிலீஸ் பண்ணல சரி ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னா அவர் மறந்து போயிடுவார் நமக்கு தான் எல்லாத்துலையும் மறந்து போயிட்டேன் மறந்து போயிடுவார் இந்த குழந்தை இப்படி பார்க்குது அப்ப சீரியஸா சொன்னாரு அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணும்ல ஓஹோ அவர் சொல்லுவாரு அப்புறம் விட்டுருவார் போல இருக்கு அப்படி இதுல மனசுல பதிஞ்சிடும் அப்புறம் நீங்க எது சொன்னாலும் அங்க ஒர்க் அவுட் ஆக சில டீச்சரு இந்த ஹோம் ஒர்க்கை கட்டுப்படி பண்ணுவான் ரொம்ப கட்டுப்படி பண்ணுவான் அப்படி இப்படி பண்ணுவான் அதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி முகமா குழந்தைங்க எழுதிட்டு போனா அதை மா அட்லீஸ்ட் இப்படியாவது மார்க்கு பண்ணும் ஒரு அடிதான் இப்ப அங்க அதிரடியில் இந்த சம்மர் கோர்ஸ் வேலண்டி ஃபங்க்ஷனுங்க அதில் ரெண்டு குழந்தை இப்படி காட்டுறது போர்ட்லாம் எழுதிட்டேன் அப்படின்னு அதுக்கு மூஞ்சு காட்ட முடியுமா இவ்வளவு வேலை இருக்குது எல்லாம் வந்துட்டாங்க கெஸ்ட் வந்து இருக்காங்க இத வந்து காட்டுறது எழுதியிருக்கா அதனால சைன் பண்ணி ஒரு குட் சந்தோஷம் சிம்பிள் சைக்காலஜி அந்த டீச்சருக்கு தெரியுது இல்ல அவ்வளவுஸ் பண்ணக்கூடாது ஹோம் ஒர்க் எம்பசைஸ் பண்ணக்கூடாது இங்க ஒரு பெரிய சுவாமி ஒரு தந்தார் மகா சுவாமி அவர் ரொம்ப பெரியவர் அவர் என்ன பண்ணார்னா எல்லாரும் இருந்துட்டு பாத்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போங்கோ போங்கோ போங்கன்னு சொன்னார் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் திடீர்னு ஒரு ஒரு அம்மா வந்து சுவாமிஜி இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் இருக்குல்லாம் சொன்னாங்க இந்த சுவாமிஜி ஓகே எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணாதான் எல்லாம் எப்பயும் பண்றமே எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே புறப்பட்டுருங்க சொல்ற ஆளு சரியா சாதாரண குரு ஸ்தானத்தில் இருக்கிற வந்து இப்படி திடீர்னு மாத்திகீதி பேசினாருமா எப்படி இருக்கும் மைண்ட் டிஸ்டர்ப்டு உபநேஷ் பண்ணாது கர்ப்பிணியா திருப்பி அவங்க இடத்துக்கு வாங்க உள்ள வாங்க ஓகே அப்படின்னா இந்த இது வந்து ஓபன் பிளேஸ்லயே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதாந்த ஓபன் பிளேஸ் சபையில் கோவில வளாகத்தெல்லாம் இந்த உபனிஷத்து வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் எல்லாரும் கலந்துக்கலாம்னு அர்த்தம் திருப்பி எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு திருப்பி கம்ப்ளீட் பண்றது உபனிஷத்து அப்ப செகண்ட் அத்தியாயத்தினுடைய சாரம் ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து வைராகிய சித்திய வைராகிய அர்த்தம் செகண்ட் வந்து ஆத்ம ஞானத்தினுடைய பலத்தை பத்தி சொல்லி இது முடிக்கிறது இந்த மாமதேவர் என்ன அடைந்தாரோ அந்த ஞானத்தை யார் அடைந்தாலும் அந்த ஞானத்துக்கு மோட்சம் உண்டு நாட் ஓன்லி வாமதேவருக்கு தான் கிடைச்சது அப்படி உத்தரவாதம் கொடுக்கல இதுதான் உபரிஷத்தோட நம்மளுடைய சாஸ்திரத்துடைய கிரேட்னஸ் ஓகே இப்படி சொல்லி இந்த ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சது இப்ப மூணாவது அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத்தியான்னு சொன்னோம் ஓகே அந்த பஸ்ட் அத்தியாயத்திலேயே இண்டிகேஷன் கொடுத்தோம் ஓகே இந்த சப்ஜெக்ட் அங்கதான் பண்ண போறேன்னு அந்த மூணாவது இப்ப நுழைய போகிறோம் முதல்மன் கோயமாத்மேதி வயமு கதர்சாத்மா எமேவா பசிய சப்ணோதி ஜி யோகோனா அஸ்வா விஜா எனேச்ச அஸ்வாதுச்ச விஜானா தீ அடுத்த பக்கத்து எதே தத் ஹிருதயம் எதே தத் ஹிருதயம் மனஸ்தை அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணும் இப்ப முன்னாடி இருக்கிறத ரூபம் சப்தம் விட்டுடுத்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு ரெண்டு எழுங்கதார்த்த சோதன ரூபம் தது பதார்த்த சோதன ரூபம் தது ஆத்மஜானம் வரும் மெத்தடு விசாரம் பண்ணப்படுகிறது ஓகே தத்து பதார்த்த சோதன ரூபம் தத்து பதார்த்த சோதன ரூபம் இப்போ ஆத்ம ஜானத்தை பத்தி என்கொயரி விசாரம் அனலைசஸ் பண்ண போகிறது ஆத்ம விசாரி உட்காந்து பண்ணப்படாது நமக்குள்ளதோ அதுதான் வெளியில வரும் கொஞ்ச நாள் கட்சி அப்படின்னு வரும் அதனால உப்பநிஷ் எனக்கு தெரிஞ்ச அறிவுல தெரிஞ்ச அந்த அறிவு என்ன கொடுக்கும் கடைசியில் நம்ம குழந்தையில நம்ம திட்டி வளர்த்திருக்கால உனக்கு மண்டு உனக்கு ஒன்னும் தெரியாது நான் குழந்தைண்டா நீ அறிவு வைக்கிறதுக்கு முன்னாடி என்டா பிறந்துட்ட அப்படி சொல்றது நான் கரெக்டா தப்பா செய்வான் அந்த மாதிரி அதனால இங்க வந்து ஊ ஆமை அப்படின்னா ஆத்ம விசாரக்கா நான் யாரு அப்படின்னா இந்த விசாரிக்கிறதுல ரெண்டு சேர்த்துக்கணும் குரு சாஸ்திர ரெண்டும் சேர்த்துக்கணும் ஓகே அதனால ரெண்டும் எங்கேயும் சேர்த்துக்கணும் நீங்க மாத்திரா இல்ல அபிகச்சே எங்க அபிகச்சே சொல்றோம் முண்ட உபரிஷத்தில் என்ன சொல்றது பரீட்ச லோகான் சொல்லி குருமே அபிகச்சே சொல்றது சும்மா சொல்லலை ஆச்சாரியெல்லாம் ஓகே ஏற்கனவே உபரிஷத்தில் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது இந்த இடத்துலையும் கம்பைன் பண்ணி சொல்றாங்க ஓகே எல்லாத்திலையும் எல்லா உபரிஷத்துல இருக்கிறது எல்லா உபரிஷத்து சொல்லிட்டு வச்சுக்கோ அப்ப இந்த உபரிஷத்துக்கு என்ன பெருசா ஆயிடும் அதனால அது நம்ம அங்க எடுத்துக்கணும் யார் அந்த பிராமணஹா சத்துவகுண பிரதான ஒருத்தர் சத்துவகுண பிரதானம் இருக்கிறார்களோ அவர்கள் என்கொயரிக்கு இதுக்கு லாயக்கானவர்கள் குவாலிஃபைட் பர்சன் ஓகே மெச்சூர் பர்சன் மெச்சூர் நோபிள் மைண்ட் பீப்புள் ஓகே ஓரளவுக்கு அது வைராக்கியம் வந்தவர்கள் ஓரளவு வைராக்கியம் என்ன இப்ப நம்ம வந்து நம்ம வந்து கபோர்ட்ல வச்சு சாத்திட்டு போனதும் எடுத்துப்போம் அந்த மாதிரி நமக்கு வந்து எத்தனையோ ப்ராப்ளம் பண்ணிட்டு நாம இங்க வந்திருக்கோம் வைராக்கியம் தான் சாதாரண விஷயம் அதனால யூ ஆர் த சீரியஸ் ஸ்டூடெண்ட் கமிட்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஓகே இது என்னது அப்படி ஒண்ணு சொல்றத பார்த்திருவோம் அப்படி இந்த ஜென்மத்திலே பார்த்திருவோம் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்றதுக்காக நீங்க ஏதோ வந்து மெஸ்மரிசம் பண்ணி உங்களை வந்து குருவாயர் கூட்டிட்டு போற கூட்டிட்டு போறேன் அதனால ஏமாந்து வந்துட்டேன் சார் இந்த ஒரு நாள் ஆசைப்பட்டதுக்காக ஒரு வாரம் கஷ்டப்படுத்திட்டே அப்படி எல்லாம் அங்கே ஊர்ல சொன்னா கோயிலுக்கு போகும் சொன்னா கோயிலுக்காக அதனால நடுவில் சில பேர் வந்து முறிவு பண்ணி ஓட்டிட்டே விஜரா பண்ணிட்டாடு பாத்திரம் ஒரு கை அப்படி சுட்டு வந்திருக்கணும் அதனால யுவார் த சீரியஸ் ஸ்டூடெண்ட் ஓகே அதனால இவார் த பிராமணா அப்படி சொல்றார் கேச்சு பிராமணா இவன் பிராமணா அப்படி அப்படி யாரு வந்தானோ அவன் விசாரம் செய்வான் அவன் தான் இதை பண்ண முடியும் எல்லாரும் என்கொயரி பண்ண முடியாது ஓகே இப்ப நம்ம பேசின்றிருக்க இந்த விஷயம் எதுக்காவது பைசா பிரயோஜனம் ஆகுமான்னு கேட்பான் நீங்க போய் கேட்டீங்க ஒரு தம்பி காசுக்கு வெறும் அத பொய் சொல்லிருக்கோம் ஸ்பீச் விட அதிகம் இருக்கா அவனுக்கு இதே தான் வாக்குலாம் விஷயமே இருக்கிறது இப்பேற்பட்டவன் பிராமணகா கேச்சித் பிராமணகா பாட்சியத்தில் எப்பேற்பட்டவன் இந்த மாதிரி உள்ளவன் எவனோ அவன் வந்து விசாரிக்கிறான் இந்த மூணாவது அத்தியாயத்துக்கு மகா வாக்கிய விசார பிரகரணம் அந்த மகா வாக்கிய விசார பிரகரணத்துக்கு வருபவன் யார் இந்த குவாலிஃபைட் பண்ண அவன் என்ன கேட்கிறா கக ஐம் ஆத்மதிமகே இந்த மாதிரி மெச்சூரிட்டி ஆன நோபிள் மைண்ட் உள்ள பீப்புள் விசாரம் சரி என்ன விசாரம் கேட்கிறாங்க கக ஐம் நான் யாரு ஊ இஸ் திஸ் ஐஸ் ஐ இந்த நான் சொல்றது என்ன நான்னுடைய பொருள் என்ன நான் என்ற பொருள் என்ன இந்த நான் என்பது யார் ஆத்மா உபாஸ்மகே நாம் நாம் என்ன பண்றோம் நம்மளை பத்தியே யோசிக்கிறோம் ஓகே எதை யோசிச்சாலும் உங்களுக்கு ராக தோஷம் எதை ஒட்டி இருக்கிறது என்ன பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பேசிருக்கோம் எந்த விஷயம் நீங்க பண்ணினாலும் நம்மளை பேஸ் பண்ணி தான் உலகத்தை நம்ம ஸ்டடி பண்றோம் என்ன சொன்னார் அடுத்த தடவை பரவல ராஜா நல்ல பெரிய உலகம் உலகம் இப்ப கொஞ்சம் இன்னும் நிறைய தங்கத்தை கூட இப்ப ரொம்பமா இருக்காங்க எல்லார அப்படின்னு ராஜா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அவன் வீட்டுல இருந்து இப்ப எப்படி இருக்காங்க ஒரே திருட்டு பசங்க ராஜா தான் நம்மளை பேஸ் பண்ணி உலகம் நல்லது கெட்டது எல்லாம் சொல்றோம் நம்ம ஆத்மனஸ்து காமையை சர்வம் பிரியம் பவதி ஓகே நான் விரும்புறதுனால தான் அது அப்போ தாய் குழந்தை கிட்ட காட்டுகின்ற அன்பு குழந்தை நிமித்தமா இல்ல தன் நிமித்தமாக கணவன் மனைவி கிட்ட காட்டுகின்ற அன்பு கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அன்பு இல்ல கணவனுடைய பிரியத்திற்காக மனைவி கணவன் கிட்ட காட்டுகின்ற அன்பு கணவன் கிட்ட உள்ள அந்த அன்பு இல்ல தன் கிட்ட உள்ள பிரியம் என்ன புரிஞ்சுக்கோங்க இது பிரகதாரணிய உபனிஷத்து பளிச்சு கிழிக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க டைலாக் அது இப்ப வந்து பணத்தை ஒரு பத்து லட்சம் கொடுத்து உங்ககிட்ட வச்சு ஒரு அஞ்சு வருஷம் வச்சிருந்து செலவு பண்ணாமல் என கிட்ட கொடு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த பணம் வித்தம் எதற்கு கொடுக்கணும் இல்லன்னா அந்த வித்தம் எதுக்கு இதுவரை ஸ்பேஸ் அகாமடேட் பண்ணணும் நம்ம அப்படி பார்த்திருக்கோம் அதனால அது இன்பத்தை எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது அகங்காரம் அமகாரம் அகங்காரம் அமகாரம் பேஸ் பண்ணி என்னை பற்றினதாகவே இருக்கிறது நீங்க எனி டைலாக் ஸ்டைல் ஒர்க் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி அது உங்களையே சார்ந்திருக்கிறது செல்ஃப் அது என்னது அப்படி என்ன பத்தி திடீர்னு அண்ணமய கோஷ நானா இந்த பசிதாகம் இந்த குண்டு ஐ எம் த ஒி ஐ எம் திளாக் ஐஎம் ஒயிட்ல சொல்றேன் இது யாரு அண்ணய கோ கோ கோஷா நான்னு அபிம் வச்சிருக்கோம் நான் யாரே யாராவது நம்மளுடைய வருது அதுவும் எப்படி வருது மூக்கு மேல அப்படி சில பேருக்கு மூக்கு டிப்ல கோபம் இருக்கும் ஓகே அப்படி தொட்டாலே அப்படியேதான் ஓகே அந்த மாதிரி பர்சன் அதெல்லாம் வந்து இங்க ஒரு இது போட்டுக்கணும் இப்படி போட்டு அந்த பர்சன்ஸ் அது ஒரு பனியன் வேணா அவங்க கொடுத்துடலாம் அப்படி தொட்டா பர்ன் ஆயிடுவான் பர்ன்மாட்டான் நம்மளை பர்ன் பண்ணிடுவான் எரிச்சிடுவான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் பாடியுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி பேசு பண்ண இது பத்தி உள்ளது அன்னமய கோஷா அதுதான் நானா இந்த பேக் பெயின் தான் நானா இந்த சர்விகல் பெயின் தான் நானா என்ன ஆயிடுறது என்ன ஆயிடுது பண்ணிட்டு ஒரு ஒண்ணு இருக்க முடியுமே ஓகே வித்ராயில் பண்ணிட்டு ஒன்னு இருக்க முடியுமே இந்த புக் நான் வச்சுப்பேன் இல்லாட்டி புக்கை கீழே வச்சுப்பேன் இருக்க முடியும் இதுல இருந்து நான் வேறாக இருக்கிறேன் இந்த டவுட் அவனுக்கு வருது உண்மையிலே அந்த சரீரம் நானா அப்படின்னு கேட்கறது சரி எப்ப பசி தாகம் வருதுமாவா நமக்கு கோபம் வருது நமக்கு பல விதமான சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா லவ்ஷன் வருது இதெல்லாம் எமோஷனல் அந்த மனோமய கோஷ ஆத்மா நானா அல்லது சம்டைம்ஸ் வந்து திங்கிங் பவர் வருது ஓகே சில சமயம் நம்ம கிளாஸ்ல சொல்றதே அறிவோட யோசிக்கிற பவர் வந்துடுது ரொம்ப ரேரா அந்த நேரத்துல அந்த வருத பிரிக்ஷன் செகண்ட் அந்த விஜானமய கோஷா நானா அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு விஜ்ஞானமய கோஷா ஆத்மா சொல்ற குரூப் பெரிய குரூப் இருக்கு அது உலகம் பெருசா இருக்கிறது ஓகே அது யாரு புத்தாலும் ஒரு குரூப் புத்தாலும் ஒரு குரூப் உலகம் முழுக்க இந்த பிரிக்ஷன் நாலெட்ஜே இந்த புத்தியில இருக்கிறது நான் அப்படி சொல்றது அதுதான் நானா ஓகே அது இல்லை ஓகே அப்புறம் பண்ண எல்லாத்தையும் வித்ராய் பண்ணு அப்ப ஒரு சுகம் இருக்க அந்த சுகம் தான் ஆனந்தமய கோஷம் ஆத்மாவா ஆனந்தமய ஆத்மாவா இதுல இதுல நான் யாரு அண்ணமய ஆத்மாவா பிராணமய ஆத்மாவா மனோமய ஆத்மாவா விஜ்ஞானமய ஆத்மாவா ஆனந்தமய ஆத்மாவா அப்படின்னு கேட்கிறது இதுல நான் யாரு சக ஆத்மா கதரகா சக ஆத்மா கதரகா இதுல நான் யார் ஓகே இப்படி ஒண்ணு இருக்கிறது கதரகனா லிட்டரலி மீனிங் என்ன ரெண்டு ரெண்டு உபரிஷத்துல கதரகனா பகுவச்சனம் கதமகா கதமகன பகுவச்சனம் ஓகே கதரகன ரெண்டு பத்தி சொல்றது கதரக ஆக்சதி கதமஹா ஆக்சதி ஆத்மா எது அப்படி சொல்றது இந்த இரண்டில் ஒன்று எது அப்படின்னா பஞ்சகோஷா பத்தின விஷயத்தை குறிக்கல வேற ஒன்று குறிக்கிறது ஓகே அப்படி என்னது அப்படி பார்க்கலாம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒண்ணு வந்து சூக்ம சரீரம் இரண்நகர்பன் பத்தி சொல்றது சமஸ்டி லெவல இருக்கிறது ஓகே அதுக்கப்புறம் மை ஸ்தூல தேகம் இருக்கிறது அதுல இந்த பிரகதாரண்ய உபநிஷத்துல இந்த பிரம்மனை பத்தி ஐத்திரிய உபநிஷத்து என்ன சொல்றது இந்த ஸ்தூல தேகத்துல நுழைந்தது பிரம்மன் அப்படி சொல்லுச்சு இல்லையா சோ இது ரெண்டு டோர் வழியா நமக்கு ரெண்டு ஆள் உள்ள நுழைஞ்சிருக்கான் இந்த ஆயத்தனம் இந்த சரீரத்துல இந்த பாடிக்குள்ள இந்த கண்ட்ல இந்த வீடுக்குள்ள பாடி வீட்டுக்குள்ள ஒருத்தோர்ல நுழைஞ்சிருக்க ஒருத்திருக்கா இந்த முதல் டோர்ல இந்த காலு வழியா நுழைஞ்சான அவன் வழியா ஒருத்தன் நுழைஞ்சான் தலைவழியா ஒருத்தன் நுழைஞ்சான் கால் வழியா நுழஞ்ச வந்து பிராப்தாப்தியாம் பிரபதாப்தியம் கால் வழியா ஸ்தூல சரீரத்தில் நுழைஞ்சது ஒண்ணு செகண்ட் எப்படி வித்ருதி அது தெரிஞ்சிருக்கும் இந்த ஐத்திரிய பிரதேசத்தில் வருது தலைவழியாக ஒன்று நுழைந்தது அப்ப ஸ்தூல தேகத்தில் தல வழியா நுழைந்தது சைத்தன்யம் சிதாபாசன் காலு வழியா நுழைஞ்சது பிரபதாப்தியாம் என்றது என்னது சூக்ம சரீரம் அப்ப உங்களுக்குள்ள சூக்ம சரீரம் ஒண்ணு இருக்கிறது சைத்தன்ய சிதாபாசன் ஒண்ணு இருக்கிறது ஓகே சக ஆத்ம கதரகா இந்த ரெண்டுல ஆத்மா ஏது ஓகே சூக்ம சரீரத்தை சொல்றதா அல்லது அந்த ஆத்ம சைத்தன்யம் நானா எது கக ஐம் கக ஐம் அப்போ நான் is is this I? Who is, who is this I I? who நான் யாருடைய அர்த்தம் யாரு அப்படி சக ஆத்மா கதரஹா இந்த ரெண்டு இப்ப என்ன பண்ணப்படுது உபனிஷத்து முதல்ல சூக்ம சரீரத்தை எடுத்து விசாரம் பண்ணப்படுது என்கொயரி பண்ணி எதுக்கு என்கொயரி பண்ணணும் அது இல்ல ப்ரூவ் பண்ணணும் எடுத்து போடுறோம் அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லி ஆகணும் அப்புறம் சொல்லி ஆகணும் இருக்கிறது சொல்றதுக்கும் விசாரம் பண்ணணும் இல்லைன்னு சொல்றதுக்கும் விசாரம் பண்ணணும் ஓகே இதெல்லாம் இல்லைன்னு சொன்னோம்னா யுவர் மைண்ட் நீங்க எது ஒண்ணு முடிவு பண்ணாலும் வீட்டில் மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும் இதனால இது இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு அந்த பர்சனல் ஈகோவை நம்மளையும் செய்யணும் இப்ப குழந்தை கூட செய்யாது அதனால எல்லாருக்கும் இது நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ எடுதா அதனால நம்ம சொல்றத அங்க விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கும் ஓகே இங்க என்ன சொல்றது சூக்ம சரி எடுத்துட்டு அது ஆத்மாவா ஒண்ணு சிம்பிளா கேட்டு போறது உபனிஷத்து இது ஆத்மாவா அப்படின்னு கேட்டுட்டு போறது ஏனவா ரூபம் பசியவா ரூபம் பசிய இந்த ஏனவா சக்ஷு சுஷ ரூபம் பசியதி இந்த பார்க்கிற சக்ஷுஷ ரூபம் பசியதி இந்த பார்க்கின்ற கண் ஆத்மாவா அப்படி உபனிஷத்து கேட்கிறது இந்த பார்க்கிற கண்ணு நானா அப்படின்னு இப்ப என்ன சப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும் இது நான் இல்லை பார்க்கின்ற கண்ணு நான் இல்லை பார்க்கிறவன் நான் பார்க்கின்ற கண்ணோ பார்க்கப்படும் பொருளோ அது என்னது அது இந்திரியம் சேர்ந்தது அல்லது அந்த ஆப்ஜெக்டை சேர்ந்தது கரண போக போகிய சேர்ந்தது அப்போ ஏனவா சப்தம் இந்த சப்தம் கேட்கின்ற காது ஆத்மாவா அப்படி கேட்கறது அர்த்தம் சங்கர் இதுக்கு வியாக்கியானம் பண்றார் என்ன பண்றாரு ஏ இது வந்து உங்க மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லப்படல அந்த காலத்தில் இருக்க முமுக்ஷு இருக்கான எந்த முமுக்ஷ பிரதான லெவல்ல இருக்கிற முமுக்ஷு இது மந்த முமுக்கு சொல்லப்படல அதனால மந்த முமூக்ஷுக்கு நான் சொல்றேன் சேர்த்துக்கோ நிதி நிச்சயத வந்தகாம் ஓகே நீ மந்த முமூக்ஷுனா நிதி நிச்சயத வந்தகான்னு சேர்த்துக்கோ நீ வந்து அதிபுத்திசாலின்னா டைரெக்டா புரிஞ்சுங்கன்னா உப்படி சொல்றத அப்படியே எடுத்துக்கோ அப்படின்றார் சங்கராச்சாரியார் நீங்க எப்படி சௌரியமா ரெண்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க ஏனவா கந்தான் அஜிக்ரதி இந்த வாசினி நோக்கிற மூக்கா நானு ஆத்மாவாதி நிச்சய வந்தா அது இல்லை வாசம் வியாக்கிரி அப்போ வாக்குரியம் ஆத்மாவாதி பேட்ஸ்மெல்லு அல்ல குட்ஸ்மெல்லு நினைக்கிறேன் அந்த மாதிரி உள்ள ஞானேந்திரியம் கசப்பு இனிப்பு அதை டேஸ்ட் பண்ற ஞானேந்திரியம் அந்த ஞானேந்திரியம் ஆத்மாவாதி அது கிடையாது கர்மேந்திரம் கிடையாது கிடையாது அப்போ கர்மேந்திரியம் ஆத்மாவா இருக்க கூடாதா கிடையாதுவா கரணத்துவாத் ஏ கர்த்தா அதனால கரணம் கர்த்தா ஆக முடியாது பிரமாணம் பிரமாத்தா ஆக முடியாது பிரமாணம் பிரமாத்தா ஆக முடியாது ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்ற எத்தையிருத்தம் கிருத்தம் ஆத்மாவா இருக்க முடியுமா ஏத்திருதயம் அப்பி ஆத்மாக்கும் சப்ளை பண்ணிக்கணும் அது ஓகே அப்படி சொல்ற சரி ஹிருதயம் புத்தி ஒரு ஒருவேளை நான் புத்தியா இருப்பேனோ ஆத்மாவா இருக்குமோ அது நீ இல்லை ஓகே அதுதான் ஓகோ ஓகே நான் அது இல்லையா எனக்கும் அது இல்லை அதனால ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்ப அது வந்து அந்த கரணத்துவா மனசு புத்தில என்ன அந்த கரணத்துவா அந்த கரணம் சொல்லும் போது என்னது என்ன கரணம் கர்த்தா ஆக முடியாது பாடி சரீரம் கரணம் மைண்ட் கரணம் புத்தி கரணம் ஞானேந்திரியம் கரணம் கர்மேந்திரியம் கரணம் இல்லையா தெளிவாக இருக்குது கஷ்டம் இருக்குது பதம் பதார்த்தம் இது கரணம் ஆச்சுன்னா கரத்தா கிடையாது வந்ததுன்னா இது கரணம் என்ன பண்ணுவோம் மக்கார் பண்றது நீனே கதாத்மியா வந்து ஒரே துக்கமாடுவேன் பேச முடிய முடியு சொல்ல முடியுமா அட்லீஸ்ட் என் தொண்ட போ குரல் இதுவாச்சுன்னா கூட சொல்லலாம் ஓரளவுக்கு இதுல இதுல வந்து மைக் இதுவாச்சுன்னா அதுல என்னது தொந்தரவு பண்ணுவான் இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து நீ ஒரு வெச்சனத்தோட இருந்து வச்சுக்கோ அந்த ஆள என்ன சொல்லலாம் இல்லையா ஏன் வந்து பிரகசன்னிவ பாரத அப்படி ஏன் இருந்தான் தெரிஞ்சது கரணத்துக்கெல்லாம் கர்த்தா வாக்கின்றிருக்க அப்படின்றான் கிருஷ்ணன் அர்த்தப்படுதில்லை உங்களுக்கு மெதுவா உட்காந்து ரூம் சாத்தி பாருங்க ஏத்தத் மனகா ஆத்மா கிம் ஆத்ம கரணத்துவாத் சங்கர பாஷ்யத்துல வந்து உத்தம அதிகாரிக்காக சொன்னதுப்பா நீ புரிஞ்சுக்கோ மத்திய மத்திய அதிகாரி இருந்தா நீ நான் அப்படி சரி நெக்ஸ்ட் வந்து பஞ்ச ஆத்மாவா ஓகே சூக்ம சரியெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா சூட்சம சரிகளும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் அனைத்து சூட்சம சரீரும் ஆத்மாவா ந அப்படின்னு போட்டுக்கணும் நிச்சயத வந்தா எதுக்கு கரண ரூபத்வாத் ஏன் அது கிடையாது கரண ரூபத்வாத் என்ன விகார ரூபத்வாத் மாடிஃபை ஆடக்கூடாது எது ஒண்ணு மாறின்றே இருக்கிறதோ அது நான் இல்லை நான் எப்படிப்பட்டவன் மாறாதவன் என்றும் உள்ளவன் நிர்விகாரி நிரவயத்துவன் இல்லையா நித்யகா சுத்த நித்ய சாஸ்வதானுகூ நித்ய சாஸ்வத சொல்றது நித்திய சாஸ்வஸ்தானுகூ அசலோயம் சனாதனகா அப்படின்னு சொல்ற பகவான் இல்லையா ஓகே அதனால நான் எங்க இருக்கிறேன் நான் நான் வந்து எப்பவுமே உறுதியானி நான் மாறாதவன் புரிஞ்சுதான் என்ன மாறிட்டேன் அல்லது விகார ரூபத்வாத் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஜடரூபத்வாத் ஜட ரூபத்வாத் இதெல்லாம் என்னது ஜடம் ஓகே இவர் பாடி ஜடம் இவர் மைண்ட் ஜடம் இவர் புத்தி கூட ஜடம் ஜட ரூபத் ரூபத்வாத் அடுத்தது சங்காத் ரூபத் கர்ணகாரிய காரண காரிய அதனால பாரிசேஷ நியாயப்படி இப்ப என்ன சூக்ம சரீரம் நான் இல்லை அப்படி சொன்னா இப்ப என்ன ஆயிடுது ரெண்டுல ஒண்ணு கதரகா அப்படி சொல்லுங்க கதரக கிம் கோயம் ககாயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்னு வந்து சூக் கால் வழியா வந்த சூக் என்ன சொன்னோம் தலை வழியா வந்த வித்ருத்தி பிரம்மரந்திரம் அந்த ஆத்ம இருக்காபாசனா அதுவா நானு இப்ப வந்து ஒன்னு என்ன பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்ட் அதுதான் நானு அப்ப சூக்ம சரீரம் ஆத்மா இல்லைன்னா சைத்தன்யம் ஆத்மாவாகும் எப்படிப்பட்ட சைத்தன்யம் ஆத்மா அவிக்க அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது அந்த பிரஜானம் எப்படிப்பட்டது ஆஃடர் திரேக் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்தே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம் श्रीगुभ्यो नम हरि वो